அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அஹாமை செல்வத்திற்கு யாதெனின் வெஹ்ஹாமை வேண்டும் பிறன் கைப்பொருள் செல்வத்துக்கு அஹாமை யாதெனின் செல்வம்னு சொன்னால் பிறருடைய எல்லா செல்வங்களும் விவசாயமாக இருக்கட்டும் வீடாக எதாக இருந்தாலும் அதை செல்வம்னு சொல்கிறோம் அஹாமைன்னு சொன்னால் சுருங்கி போகிறது குறைஞ்சு போய் அழிஞ்சு போய்டுறது அஹா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அர்கூப ஆங்கே செயல்னு சொல்லி துறவரையல்ல நிலையாமையில் சொல்லி இருக்கார் திருவள்ளுவர் அஹாமைன்னு சொன்னால் சுருங்கி கடைசியில் அழிஞ்சு போகிறது நம்முடைய செல்வம் எல்லாம் அழியாமல் இருக்கணும்னு சொன்னால் எல்லா வகையான செல்வங்களும் மக்கள் செல்வமாக இருக்கட்டும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல வகையான செல்வங்கள் பெரியோர்கள் நினைக்கக்கூடியதெல்லாம் அதுக்கு உபாயம் என்ன அது அழியாமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் பிறன் வேண்டும் கைப்பொருள் வெஹ்காமை மற்றவனுக்கு வேணும்னு வச்சுட்டு இருக்கிற பொருளை போய் நாம் விரும்பாமல் இருக்கிறது அதாவது பிறன் வேண்டும் கைப்பொருள் அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு வேண்டி நிறைய பொருள் எல்லாம் வச்சுருக்கான் அதை போய் நாம் விரும்பக்கூடாது நம்ம விரும்பினா நமக்கு இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது பிரச்சனையும் இருக்குது என்னன்னு கேட்டால் நம்ம பொருளையும் யாரோ எடுத்து பயத்தோடையே வாழணும் நிம்மதியாக இருக்க முடியாது ஆகவே செல்வத்துக்கு சுருங்காத தன்மை அழியாத தன்மை எது என்று கேட்டால் மற்றவனுக்கு தேவையாக இருக்கக்கூடிய பொருளை நாம் எடுத்துக்கணுங்கிற தப்பான புத்தி வராமல் இருக்கணும் அதை இங்கே திருவள்ளுவர் நன்றாக உணர்த்தியிருக்கார் ரொம்ப அழகா ஒரு வியாக்கியானம் சொல்லியிருக்கார் வெஹாதான் செல்வம் அகாது அப்படின்னார் பிறர் பொருளை விரும்பாதவனுடைய செல்வம் அழியாது அப்படின்னு அர்த்தம் நம்ம பிறருடைய செல்வத்தை அடையணும்னு விரும்பினா நம்ம செல்வம் அழிஞ்சு போயிடும் ஆக அழியாத செல்வம் சுருங்காத செல்வம் சுருங்க இருக்கிறதுக்கு அழகான உபாயத்தை இங்க திருவள்ளுவர் உபதேசம் பண்ணியிருக்கார் திருமூலரும் சொன்னார் வெவ்வியன் ஆகி பொருள் வவ்வன் மின் ரொம்ப பேராசை பிடிச்சு இன்னொருத்தனுடைய செல்வத்தை பகிராதே பேராச பிடிச்சு பிறருடைய செல்வத்தை கவரணம்னு நினைக்காதே அப்படிங்கிறார் பதவரை பார்க்கலாம் செல்வத்திற்கு ஒருவனுக்கு குறைந்து போகும் தன்மையுடைய செல்வமானது பொதுவாக செல்வம்னு சொன்னால் சென்று கொண்டே இருக்க வேண்டும் அது சென்று விடுங்கிற அர்த்தத்தில் நிறைய பேர் நினைக்கிறார்கள் அப்படி இல்லை ஒரு ஒருத்தர் தேங்கக்கூடாது தேங்கின தண்ணீர் எப்படி நாற்றம் எடுக்குமோ அது மாதிரி செல்வம் மக்களிடத்துல சுற்றி கொண்டே இருக்கணும் சென்று கொண்டே இருக்க வேண்டியதுதான் செல்வம் அப்போ மகாலட்சுமி தனலக்ஷ்மி நிலச்சி நிற்பா அது நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்தணும் இதை பற்றி பின்னால் திருவள்ளுவரே சொல்கிறார் பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் பால் நன்கலம் தீமையால் திரித்தற்று நல்ல அறிவு ஒழுக்கம் இல்லாதவங்ககிட்ட பணம் சேர்ந்ததுன்னா ஒரு மோசமான பாத்திரத்தில் பாலை விட்டு அது எப்படி கட்டுப்போகுமோ அப்படின்னு சொல்லியிருக்கார் பதவுறையை மீண்டும் சொல்கிறேன் செல்வத்திற்கு ஒருவனுக்கு குறைந்து போகும் தன்மையுடைய செல்வமானது அஹ்ஹாமை குறைந்து போகாமல் இருப்பதற்கு காரணம் யாது எது எனின் என்று ஆராய்ந்து பார்த்தால் பிறன் பிறருடைய வேண்டும் அவர்கள் விரும்புகின்ற அடைந்துள்ள கைப்பொருள் பொருளை செல்வத்தை வெஹ்ஹாமை கனவிலும் விரும்பாமல் இருக்கின்ற நற்பண்பாகும் பொழிப்புரை சொல்றேன் ஒருவனுக்கு குறைந்து போகும் தன்மையுள்ள செல்வமானது குறைந்து போகாமல் இருப்பதற்கு காரணம் எது என்று ஆராய்ந்து பார்த்தால் பிறர் விரும்புகின்ற அடைந்துள்ள பொருளை செல்வத்தை கனவிலும் விரும்பாமல் இருக்கின்ற நற்பண்பாகும் அஹ்ஹாமை செல்வத்திற்கு யாதனின் வெஹ்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்